கும்புறங்க வருடம் பொங்கல் கொண்டாடமா வேண்டாமான்னு ஒரே யோசனையா இருக்கியா அப்படியா என்ன சொல்ற கையில இருந்த காசு பணத்தை எல்லாம் நிலத்துல போட்டாச்சு பத்தாவதுக்கு வேற கடங்கப்பி எல்லாம் வாங்கி நிலத்துல போட்டாச்சுயா கடைசியா ஒண்ணும் போச்சுயா எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வருஷமும் வந்துடுல்லா இந்த வருஷம்தான் தாங்க முடியாத கொடுமையா இருக்கு